السلام عليكم الله الله الله وبركاته الحمد لله رب العالمين والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد فقد الله تعالى في كلامه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين وروي عن ابن عباس رضي الله تعالى عنه انه قال قيل يا رسول الله ايجلسا لنا خير فقال من ذكركم الله رضيته وزاد في علمكم منته வதத்தர கும்பில் ஆஹிரி அமலு அவு கமா பாலசல்லாஹு அலைகி வசல்லம் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதர் எம் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களையெல்லாம் நமது வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும் எவைகளையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமென்று கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டியும் அல்லாஹுடைய தப்புவாய் என்ற இறை அச்சத்தை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தையும் நசீகத்தையும் செய்து கொள்கிறேன் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த பரிசுத்தமான தீனை அவனுடைய நல்லடியார்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்கள் அல்லாஹுவினுடைய தீனை சுமந்தவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களின் மூலமாக எம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்களின் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாள் வரைக்கும் அல்லாஹ் இந்த தீனை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் இந்த தீனுக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய அதையே தங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய எந்த நேரமும் அதே கவலையிலேயே தம் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அந்த அல்லாஹுவின் நல்லடியார்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் இந்த தீன் வளர்வதற்கும் இந்த சமுதாயம் சிறப்பாக ஆகுவதற்கும் எல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எண்ணற்ற பல பஞ்சங்கள் ஏற்படுகிறது தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது உணவு பஞ்சம் ஏற்படுகிறது இப்படி எத்தனையோ பல பஞ்சங்கள் ஏற்படுகிறது ஆனால் அந்த பஞ்சங்களெல்லாம் நீங்கி விடுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இருக்கிறது பிறகு அது மாறி விடுகிறது ஆனால் நல்ல மனிதர்களின் பஞ்சம் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது உலகத்தின் மக்கள் தொகை என்னவோ அதிகரித்துக்கொண்டுதான் இருக்கிறது உலகத்தில் மனிதர்களுடைய எண்ணிக்கை அவர்களுடைய பிறப்பு விகிதம் உலகளாவிய ரீதியில் அதிகரித்துக்கொண்டே இருந்தாலும் நல்ல மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் மனிதர்களின் பஞ்சம் அல்லஹலின் நல்லடியார்களின் பஞ்சம் அது ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எந்த மனிதர்களை பற்றி அல்லாஹுரானிலே ரிஜாதுல்லா துல்ஹீகும் சிஜாரத்தும் அபை நான் விதிக்கிறில்லா அவர்கள்தான் ஆண்கள் அவர்கள்தான் மனிதர்கள் அவர்கள் யார் லாதுர்ஹீஹின் திஜாரத்தின் போல அபரும் நம்பிக்கிறில்லா அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்களோ அல்லாஹுவின் நினைவை விட்டும் தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டும் சஜாத்தை கொடுப்பதை விட்டும் அவர்களை ஒரு பொழுதும் தூரமாக்கிவிடாது என்று சொல்லப்பட்ட அந்த நல்லடியார்கள் உலகத்தை விட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் காலங்கள் செல்ல செல்ல நல்லடியார்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒரு துரதிர்ஷ்டமான நிலை என்னவென்று சொன்னால் ஒரு நல்லடியார் இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இடம் வெற்றிடமாக ஆகிவிடுவதை பார்க்கிறோம் விதிவிலக்காக ஒரு சில நேரங்கள் அல்ல அதற்கு ஒரு பகரத்தை ஏற்படுத்தி விடுகிறார் ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே அந்த இடம் வெற்றிடமாகி விடுவதை பார்க்கிறோம் சில நாட்களுக்கு முன்னால் ஹதிரஷேபுல் ஹதி ஜக்கரியா ரஹமதுல்லாலே அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசரத்ஜி இனாமுல் ஹசன் ரஹமத்துல்லாயி அலை அவர்களுடைய அருமை மானார் ஹசரத் மௌலானா ஜுபைர் சாஹிப் ரஹமுத்துல்லா அலை அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையான முறையிலே இந்த தீனுக்காக வேண்டி அவர்களுடைய இருபத்தி நாலு மணி நேர கவலையும் இந்த தீனின் வளர்ச்சிக்காக வேண்டியே இருந்தது அல்ல அவர்களை பொருந்தி கொள்வானாக அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாமும் படிப்பினை பெற்று நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்ல அல்லா கண்ணியமான அல்லாவின் நல்லடியார்களே நமது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் குரானிலே அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் நீங்கள் அல்லஹாவை பயந்து கொள்ளுங்கள் உண்மையாளர்களுடன் உங்களுடைய நட்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்கு அவனுடைய சகவாசம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது எப்படிப்பட்ட சகவாசத்தை யாருடன் அவன் தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அந்த தொடர்பின் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்க்கிறோம் முதலாவது எம் பெருமானார் ரசூடுல்லாஹி சல்லாஹுலைய் வசல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு நாம் சஹாபாக்கள் அஸ்ஹாபுகள் என்று சொல்கிறோம் காரணம் அவர்கள் நபிசல்லா அலிசல்லம் அவர்களுடைய சுகபத்தை அடைந்து கொண்டார்கள் அந்த சகவாசத்தை அடைந்து கொண்டார்கள் அந்த சுகபத்தின் விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர்கள் ஆளாகினார்கள் எனவே ஒரு மனிதனை மாற்றுவதிலே அவனுடைய சகவாசம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது சகாபாக்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து வந்ததற்கு காரணம் ஹதரத் ரசூல்லாஹி சல்லா அலகி செல்லம் அவர்களோடு அவர்களுக்கு இருந்த அந்த சகவாசம்தான் அந்த நட்புதான் அவர்களை இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு சென்றது எனவேதான் பெருமானார் செல்லல்லா அலைசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு நல்லவருடன் சேருபவ சேருபவருக்கும் ஒரு தீய சகமாசத்தை ஏற்படுத்திக் கொள்பவருக்கும் உதாரணத்தை நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நல்ல மனிதருடன் சேருபவனுக்கு சேர்ந்து வாழக்கூடியவனுக்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு அத்தர் வியாபாரியிடத்திலே கூட இருப்பவனை போன்று அவன் அந்த அத்தர் வியாபாரியிடத்தில் இருக்கிற நேரத்திலே சில நேரத்தில் அந்த மனப்பொருளை இவன் பெற்றுக்கொள்ளலாம் அந்த இடத்திற்கு போயிட்டு வந்தாலே அவனுடைய உடலிலே ஒரு நல்ல ஒரு வாசம் வருவதை அவன் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் தீய சகவாசம் ஏற்றுக்கொள்பவனுடைய உதாரணம் வசூலுல்லா இல்லாஹிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கொல்லன் பட்டறையிலே வேலை செய்யக்கூடிய அந்த இடத்தில போய் இருப்பவனை போன்று அவன் அங்கே நெருப்பு பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே இருக்கிறான் நெருப்பின் புகை அவனை வந்து சேர்கிறது சில நேரத்தில் நெருப்பின் கங்கும் அவனை வந்து சேர்ந்து விடுகிறது நபிசல்லாலை சில உதாரணம் சொன்னார்கள் அதனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் உலகத்திலே அல்லாஹுடைய நல்லடியானகளுடன் சேர்ந்திருப்பதின் மூலமாக நம்முடைய தீன் சரியான முறையிலே நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த தீன் என்பது அதற்கு அல்லாமா எப்னு சீரின் ரஹமத்துல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் இன்னும் இந்த மார்க்கத்தினுடைய கல்வி இருக்கிறதே இது உங்களுடைய அடிப்படை மார்க்கமாக இருக்கிறது அம்மன் தகுதூன் அன்பு யாரிடமிருந்து இதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களுடைய தோழமையை ஏற்படுத்திக் கொண்டு சகவாசத்தை நீங்கள் இந்த தீனை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் கவனித்துக் என்று சொன்னார்கள் நமது உலக வாழ்க்கையிலே நாம் திருந்தியவர்களாக அல்லாஹுவின் நல்லடியார்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நமது சகவாசமும் சரியாக இருக்க வேண்டும் நல்ல தோழமையை உருவாக்கி கொள்ள வேண்டும் நபிசல்லா அலையம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது யார சூழல்லா ஐயு ஜுலா ஹைர் நாங்கள் எங்களோடு அமருவதற்கு நாங்கள் அமரக்கூடிய மக்களிலே மிக சிறந்த மக்கள் யார் நாங்கள் யாரோடு எங்களுடைய தோழமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நபிசல்லா அலைசல்ல அவர்கள் ஒரு அழகான விஷயத்தை சொல்லி காட்டினார்கள் நாம் யாரோடு சேர்கிறோம் எப்படிப்பட்ட தோழமையை உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதை இந்த ஹதீசை வைத்து நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் தக்கு உயத்து யாரை பார்ப்பது அல்லாஹுவின் நினைவை உங்களுக்கு ஏற்படுத்துமோ யாரை நீங்கள் கண்ணால் பார்ப்பதினால் உங்களுக்கு அல்லாவுடைய நினைவு வருகிறதுக்கும் மன்த்கும் யாருடைய பேச்சு உங்களுடைய கல்வியிலே உங்களுடைய மார்க்க ஞானத்திலே உங்களுக்கு அதிகத்தை ஏற்படுத்தி தருமோ ஒதக்கரக்கும் பில் ஆகிரி அமலும் யாருடைய அமல் உங்களுக்கு மறுமையை நினைவூட்டுமோ அவருடைய அமலை பார்த்த உடனேயே உங்களுக்கு மருமையின் ஞாபகம் வர வேண்டும் அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது உங்களுக்கு மார்க்க ஞானம் கிடைக்க வேண்டும் அவரை பார்த்தாலே அல்லாஹுவின் நினைவு உங்களுக்கு வர வேண்டும் இதுதான் நீங்கள் தோழமையை ஏற்படுத்தி கொள்வதற்கு மிக பொருத்தமான நபர் மிக சிறந்த நபர் என்று நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட நபர்களை சார்ந்திருக்கிறோம் தீனுடைய பெரியார்கள் மார்க்கத்தினுடைய பெரியார்கள் மார்க்கத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை அல்லாஹின் நினைவுலேயே கழித்தவர்கள் மனப்பக்குவம் பெற்றவர்கள் இந்த மனப்பக்குவம் பெற்ற மனப்பரிசுத்தம் அடைந்த அந்த மனிதர்களோடு நாங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த தோழமையினுடைய அந்த சகவாசத்தினுடைய பிரதிபலிப்பு நமக்கு கிடைக்கிறது அரபியில சொல்லுவார்கள் தோழமை இருக்கிறதே மனிதனிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் அது கொஞ்ச நேரமாக இருந்தாலும் சரி எனவே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த உலகை விட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு முன்னால் தேடிப்பிடித்து அவர்களின் தோழமையை ஏற்படுத்திக் வேண்டும் வயதில் முதிர்ந்தவர்கள் தம் வாழ்க்கையை அல்லாஹுக்காக அர்ப்பணித்த பெரியார்கள் அவர்களை தேடி கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்குரிய ஒரு வழியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தீன் இந்த வெறும் வார்த்தைகளினால் வருவதில்லை நாவால் பேசக்கூடிய வார்த்தைகள் காதோடு நின்றுவிடும் ஆனால் உள்ளம் பரிசுத்தமடைந்த உள்ளம் பக்குவமடைந்த ஒரு மனிதருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை அந்த உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் மனிதர்களுடைய உள்ளத்தை தொடும் நம்முடைய உள்ளம் சீரடைய வேண்டும் என்றால் நம்முடைய மனம் கல்பு சீரடைய வேண்டும் என்றால் வரக்கூடிய வார்த்தையும் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் அது யாரிடத்திலே வரும் தீனுடைய பெரியார்கள் அல்லாஹுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பல காலங்களாக தீனின் கவலையிலே அல்லாஹுவின் சிந்தனையிலே தங்களுடைய வாழ்க்கையை தலித்துக் கொண்டிருந்தவர்கள் இவர்களிடமிருந்துதான் இந்த மாணிக்கத்தை நாம் பெற அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த ரெண்டு வார்த்தையையும் குரான் சேர்த்து சொல்கிறது ஓமிங்களே அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் அந்த அல்லாஹுவை அஞ்சிக் ஒரு வழியையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் நீங்கள் உங்களுடைய நட்பை உங்களுடைய தோழமையை அல்லாஹுவின் நல்லடியார்கள் எகலாசாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுக்காக வேண்டிய திகிரிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து அந்த நல்லடியார்களுடன் உங்களுடைய தோழமையை ஏற்படுத்திக் இந்த உள்ளம் இருக்கிறது இந்த உள்ளம் மாற்றத்தை ஏற்கக்கூடியது உள்ளத்தினுடைய மாரவ அந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில்தான் நம்முடைய உள்ளம் மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது உலகத்தினுடைய சூழ்நிலை எப்படி என்றால் உலகத்தில எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது மிக விரைவில் கெட்டு போகக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஒரு பழத்தை நாம் வாங்கணும்னு சொன்னா அந்த பழம் கெட்டு போறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை முயற்சி கவனிக்காம நாங்கள் அதை விட்டுட்டா அது தானாக கெட்டு போய்விடும் அது கெட்டு போகக்கூடாது என்று சொன்னால் அதற்கு பலவிதமான முயற்சி தேவைப்படுகிறது அதை ஒழுங்கான இடத்துல வைக்கணும் பிரிட்ஜில் வச்சு பாதுகாக்கணும் அப்போ ஒரு பொருள் கெட்டு போறதுக்கு இந்த உலகத்தில் எந்த முயற்சியும் தேவையில்லை ஆனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குத்தான் பெரிய முயற்சி தேவைப்படுகிறது ஒரு வீடு ஒருத்தர் அழகா கட்டி இருக்கிறார் கட்டிட்டு சும்மா விட்டுட்டா அதை கவனிக்காம விட்டுட்டா அது தானா கெட்டு போயிரும் அதை கெட்டு போறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய தேவையில்லை ஆனால் போகக்கூடாது என்றால் அந்த வீடு பாலடைந்து விடக் கூடாது என்றால் இவர் சரியான முறையில் அதை மெயின்டென்ஸ் பண்ணி வேண்டும் அப்படித்தான் உலகத்தினுடைய எல்லா பொருளுமே மனிதனின் உள்ளமும் அப்படித்தான் உள்ளம் கெட்டு போறதுக்கு நாங்கள் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய மாகோல்கள் சாதாரணமாக மனிதனை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது அது கெட்டு போகக்கூடாது என்றால் அதற்கென்று பல முயற்சிகள் தேவைப்படுகிறது அல்லாவுடைய நினைவு இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நபிசல்லா அலிசல்ல அவங்க சொன்னாங்க எல்லா அழுக்குகளையும் நீக்குவதற்கு அல்லாஹ் ஒரு கருவியை வச்சிருக்கிறான் உள்ளத்தின் அழுக்கை நீக்கிறதுக்கு அல்லாஹுடைய திகிர் இருக்கிறது உள்ளம் சீரடைந்து விட்டால் உடல் முழுவதும் சீரடைந்து விடும் இருக்கிறது அது நன்றாக இருந்தால் உடல் முழுவதும் நன்றாக இருக்கும் உள்ளம் சீராயிருந்தால் உறுப்புகளும் சீராக இருக்கும் உள்ளத்துல தக்குவா இருக்குது அல்லாவுடைய நினைவு இருக்குது கண்ணு பாவம் செய்யாது காது பாவத்தை கேட்காது வாய் பாவத்தை பேசாது கை பாவமான காரியங்களில் ஈடுபடாது உள்ளம் சீராக இருந்தால் உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் கண்களும் சாதாரணமாக பாவங்களை செய்யும் காதும் பாவம் செய்யும் உடல் உறுப்புகள் அனைத்துமே பாவம் செய்யும் இந்த உள்ளம் இருக்கிறதே இந்த முழு உறுப்புகளினுடைய கண்ட்ரோல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த உள்ளத்திற்கு தான் இருக்கிறது உள்ளம் சீரடைவதின் மூலமாக உடல் உறுப்புகள் சீரடைகிறது எங்களுடைய அமல்கள் சீரடைகிறது அந்த உள்ளம் சீரடைவதற்கு அல்லாஹுடைய நினைவு இருக்க வேண்டும் அல்லாஹுவினுடைய நினைவு யாருக்கு கிடைக்கும் யார் நல்ல தோழமையை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அபிசல்லா அலி சொல்லாம் அவங்க சொன்னாங்க நீங்க யாரிடத்தில் அமர வேண்டும் யாரோடு நீங்கள் அதிகம் பழக வேண்டும் மண் தக்கரக்குமுல்லாக அருத்தும் யாரை பார்ப்பது உங்களுக்கு அல்லாஹுவின் நினைவை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட பெரியார்கள் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அவர்களோடு உங்களுடைய தோழமையை ஏற்படுத்திக் வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம் எமது வாலிபர்கள் எப்படிப்பட்ட தோழமையை ஏற்படுத்திக் நாம் எப்படிப்பட்ட தோழமையை உருவாக்கிக் கொள்கிறோம் தோழமை சரியாக ஆகிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவை நினைவூட்டக்கூடியவர்களாக நாமும் அல்லாஹுவை அவர்களுக்கு நினைவூட்டக்கூடியவர்களாக அவர்களின் மூலமாக அல்லாஹுவின் நினைவை பெறக்கூடியவர்களாக நமது தோழமைகளை நாம் ஆக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அப்படிப்பட்ட அல்லாஹுவின் நல்லடியார்கள் அவர்களுடைய அவர்களுடைய சமூகங்களுக்கு சென்று நம்மை சீர்திருத்தக்கூடியவர்களாக நமது உள்ளங்களை சீர்திருத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை சென்றடையக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சொல்லக்கூடியவர்களும் அப்படிப்பட்ட உள்ளத்தால் அல்லாஹுவின் தொடர்பை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் சகாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் அவர்களுடைய சிறு வார்த்தைகள் கூட உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது பெருமானார் செல்லலாலை செல்லம் அவர்களுடைய குறுகிய கால வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள்தான் அவர்களுடைய நுபுவத்தினுடைய காலம் அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளிலும் பதிமூன்று ஆண்டுகள் சோதனை காலம் கடுமையான கஷ்டத்திற்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி இருந்த காலம் அது பயங்கரமான சோதனைகள் பேச உரிமை இல்லை அவர்கள் தெருவில் நடக்க உரிமை இல்லை சொல்ல போனால் வாழ்வதற்கு கூட உரிமை இல்லை அப்படிப்பட்ட அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருந்த காலம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹுவினுடைய உத்தரவு வருகிறது நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள் எஜரத்து செய்து செல்லுங்கள் பத்து ஆண்டு காலங்கள் அல்லாஹ் வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுக்கிறார் பெரும் பகுதிக்கு இந்த இஸ்லாம் இந்த பரிசுத்தமான தீன் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த தீனை சஹாபாக்கள் வெளியே கொண்டு சென்றார்கள் தங்களுடைய நல்ல அகலாக்குகளின் மூலமாக நல்ல பண்புகளின் மூலமாக அவர்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக அவர்களை பார்த்தே எத்தனை பேர் திருந்தினார்கள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்து எத்தனை நபர்கள் தம் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொண்டார்கள் அந்த சகாபாக்களுடைய பேச்சை பார்த்து எத்தனை நபர்களுக்கு அல்ல ஹிதாயத்தை கொடுத்தான் இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது நாம் பிறரினுடைய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்முடைய அகலாக்குகள் நம்முடைய நடவடிக்கைகள் அதை பார்க்கும் பொழுது அல்லாஹின் நினைவை ஏற்படுத்தக்கூடியவைகளாக இருக்கவேன் ஒரு முஸ்லீம் இப்படித்தான் இருப்பார் ஒரு அல்லாவினுடைய கொடுக்கல் வாங்கல் இப்படித்தான் இருக்கும் வாழ்ந்து காட்டினார்கள் அவர்களுடைய சகவாசத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டினான் எனவே நாம் நமது வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த சீர்திருத்திக் கொள்வதற்கு நல்ல ஒரு சகவாசத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் அடியார்களுடன் தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் விக்கிரின் மூலமாக அல்லாஹுவின் நினைவோடு நமது வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் அல்லாஹுவினுடைய அந்த தீன் இதுபோன்ற நல்லடியார்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த தீனை உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிறான் இந்த தீன் பாதுகாக்கப்படுவதற்கு அல்லாஹ் இரண்டு விதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் முதலாவது மார்க்கம் அல்லாஹ் இல்லசி பகரண்ணாக அலைகா மக்களுக்கு அல்லாஹ் இயல்பாக கொடுத்த மார்க்கம் இயற்கையாக அமைந்துவிட்ட மார்க்கம் அல்லாஹ் இதை இப்படி பாதுகாத்திருக்கிறான் இரண்டாவது இந்த தீனை சுமந்த அந்த சகாபாக்கள் தாதிவீன்கள் அல்லாஹுவினுடைய நல்லடியார்கள் காலம் காலமாக கியாமத்தினால் வரைக்கும் அந்த மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக அவர்களுடைய கவலையின் மூலமாக அவர்களுடைய உழைப்பின் மூலமாக அவர்களுடைய அழுகையின் மூலமாக இந்த தீனை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுடன் நாமும் சேர வேண்டும் நாமும் அப்படிப்பட்டவர்களாக நம்மை ஆக்கிக் வேண்டும் கவலையுடையவர்களாக படிப்பினை பெற்றவர்களாக அழுகையுடையவர்களாக தீனின் மீது ஆசை கொண்டவர்களாக நமது வாழ்க்கை சீராக வேண்டும் இந்த உலகம் முழுவதும் இந்த தீன் பரவ வேண்டும் என்ற ஒரு ஆர்வமுடையவர்களாக நம் வாழ்க்கையிலும் பரிபூர்ணமான தீன் வர வேண்டும் என்ற ஒரு தேட்டமுடையவர்களாக நமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நல்ல தோழமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்லடியார்களுடன் சந்திப்பதை ஒரு பாக்கியமாக கருத வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹுவின் அடியார்கள் அவர்களை சந்திப்பதை ஒரு பாக்கியமாக கருத வேண்டும் நமது வாழ்க்கைக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக படிப்பினையை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட முறையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல சகவாசத்தை அடைந்து கொள்ளும் பொழுது சிறந்த அல்லாஹுவின் நெருக்கத்தை அடைந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் ஒரு விஷயத்தை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும் நாம் யாரோடு சகவாசம் வைக்கிறோமோ அந்த சகவாசம் மனதளவிலே இருக்க வேண்டும் மனதளவிலே இருக்க வேண்டும் வெறும் வெளி அளவில் இல்லாமல் நாம் அந்த நல்ல வைக்கக்கூடிய அந்த தொடர்பு இருக்கிறதே எஹ்லாசான முறையிலே உள்ளத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுதுதான் அந்த சகவாசம் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் சகாபாக்கள் உள்ளார்ந்த அடிப்படையில் நபிசல்லா அலை நட்பை கொண்டிருந்தார்கள் வெளிரங்கத்தில் மட்டுமல்ல அவர்களுடைய தோழமை வெளிரங்கத்தில் மாத்திரம் இருக்கவில்லை அவர்களுடைய தோழமை ஆத்மார்ந்த தோழமையாக இருந்தது அதனால்தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹிசன தொடர்பு தீனுடைய உண்மையான பற்றுதல் அந்த பிரியம் ஏற்பட்டது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவின் நினைவை கொண்டவர்களாக அல்லாஹுவினுடைய நல்லடியார்களுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியவர்களாக நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு ஆலா அதன் மூலமாக நம் தீனையும் பாதுகாக்கின்றான் நம்முடைய உலக வாழ்க்கை அறிவிற்கு போகாமல் நல்ல முறையிலே அல்லாஹுவினுடைய அன்பை பெற்றவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் இதனை ஒரு வாய்ப்பாக வைத்திருக்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக பெரியார்கள் தீனுக்காக வேண்டி உடைத்தவர்கள் இந்த உலகை விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்ல மேலான நற்கூலிகளை வழங்குவானாக இந்த தீனுக்காக கவலைப்படக்கூடிய இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கக்கூடிய நல்லடியார்களை அல்லா மேலும் மேலும் உருவாக்குவானாக அவர்களுடன் தொடர்புடையவர்களாக நம்மையும் ஆக்கி அதன் மூலமாக நமது பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை தக்குவாவுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் செய்வானாக